வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணு கீர்த்தன சிறிய செலவுகளே பையை காலி பண்ணுகின்றன ஆம் சிறிய செலவுகளே பையை காலி பண்ணுகின்றன என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின் நன்றி வணக்கம்